வணக்கம் நட்டினையின் தினமும் ஒரு துளிக்காக உங்கள் தோழி அன்னலக்ஷ்மி நேற்று வந்து ஒரு தோழி நம்மக்கிட்ட ஒரு சின்ன சந்தேகத்தை கேட்டிருந்தாங்க எப்படின்னா இந்த நம்ம தை நம்ம எடுத்துக்கிற உணவு வகையில் நம்மளுக்கு மருத்துவத்தையும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்குற மாதிரி கேட்டிருந்தாங்க அது வந்து ரொம்ப உற்சாகப்படுத்துது ஏன்னா இதில் இவ்வளோ விருப்பம் இருக்கிற மாதிரி கேட்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது உணவே மருந்து நம்ம தென்னிந்திய உணவு வகையில் எல்லாத்துலையுமே மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்குது நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் நம்ம உடலுக்கு அது ரொம்ப நன்மை தரும் தோழி கேட்டிருந்த மாதிரி கண் குறைபாடுகளுக்காக கண் சம்பந்தமான குறைபாடுகளுக்காக நம்ம தினப்படி எடுத்துக்கிற உணவில் என்ன மாதிரியான உணவுகள் நம்ம அதிகப்படியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க கண்ணுக்கு வந்து விட்டமின் ஏ தான் நமக்கு தேவைப்படும் கண்ணுக்கு விட்டமின் ஏ எந்தெந்த உணவுல நிறைஞ்சு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கேரட்டின் கேரட் அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொன்னாங்கண்ணிக்கீரை அப்புறம் பெரிச்சை அப்புறம் பீன்ஸு முட்டைக்கோஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து கண்ணுக்கான விட்டமின் ஏ இருக்குது காய்கறியை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி வெரைட்டியை எடுத்துக்கலாம் இதை வந்து சமைக்காமல் ஓரளவுக்கு நம்ம பச்சையாக சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் அதாவது வந்து உணவுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ற ஜூஸாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சாலடாக சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக் பாக்ஸில் கூட நீங்கள் கேரட்டை கட் பண்ணி போட்டு கொடுத்து பாருங்க நல்லா விரும்பி சாப்பிட்றதுக்கு பழக்கி கொடுத்துருங்க ரொம்ப நல்லது அது மாதிரி இப்போ கேரட்டில் வந்து ஜூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சர்க்கரையை தவிர்த்துருங்க ஏன்னா சர்க்கரை போட்டோம்னா எந்த வெஜிடபிள் அதாவது எந்த ஒரு பழ வகையோ எந்த ஒரு காய்கறியோ இல்லை இருக்கிறவங்க சத்துக்களை வந்து சர்க்கரை வந்து சாகடிச்சிடும் சர்க்கரையை தவிர்த்துட்டு பனங்கல் கண்டு சேர்த்துக்கோங்க பனக்கல் சேர்த்துட்டு கேரட் ஜூஸ் பண்ணி பாருங்கள் அந்த பனக்கல்கண்டோட வாசனை உங்களுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அவங்க வேணால் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஏலக்கா தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் தனியாக நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை கேரட்டு ஜூஸ் புளியும்போது நல்ல திருவினை தேங்காய் இருந்ததுன்னா அதையும் அதில் சேர்த்துட்டு நீங்கள் ஜூஸை புழிஞ்சு கொடுத்துட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைக்கு திரவ ஆகாரம் கொடுக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து இந்த மாதிரி ஜூஸ் வெரைட்டியும் கொடுத்து பழகிட்டோம்னா ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை மேனைக்கு வந்து நல்ல கலரும் கொடுக்கும் உடல் உடலுக்கு வந்து நல்ல நிறம் கொடுக்கும் கேரட்டின் அதனால் கேரட்டை வந்து ஒரு முக்கிய உணவாக எடுத்துக்கோங்க தினப்படியே நம்ம உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முயற்சி பண்ணி பாருங்க நன்றி